வாது ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயங்கள் கூறப்பட்டுக் கொண்டே இருக்கும் விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஏவல்கள் நடந்து இம்மேலும் மறுமையிலும் வெற்றியை பெற்று சோனப்பதிகளை தனதாக கொள்ளுமாறும் விளக்கல்களின் பக்கம் சென்றுவேனும் அடைந்தேன் எனக்கும் பிறகு உபதேசம் சந்தர்ப்பங்கள் அல்லா சுபகன் வத்தாலா வழங்குவது மனிதன தூய்மையாக்குறது மனிதனை ஸ்ரீதேவியாக மாற்றுவதற்கு எல்லா விதயங்களும் நமக்கு செய்யலாம் என்றாலும் தூய்மை அடைவது அது சிரமமான காரியம் அல்லாஹ் சுபகான் பல விடயங்களில் சத்தியம் செய்து அது தன்னுடைய ஆத்மாவ சிந்தனைகளை தூய்மையாக்கிக் கொள்வார்களோ இவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் நப்சை தூய்மைப்படுத்த ரொம்ப சிரமமான காரணம் எல்லோரும் முடிய மாட்டார் அதற்கு நீண்ட பயிற்சி தெருமை ஒரு துளி வந்தால் போதும் அவன் நாசமாகிறோம் அது நர்சோட சம்பந்தப்பட்ட பயங்கரமான ஒரு பாவ் மற்றவர்களை கீர்த்தனமாக மதிக்கிறது இது ஒரு பயங்கரமான பாவம் ஹசரத் அலிஹி வசல்லம் பெருமை உடையவர்களுக்கு விளக்கம் கூறும் பொழுது கேட்டிருந்தார்கள் எங்களுடைய ஆடைகள் எங்களுடைய வாகனங்கள் நாம் பாவிக்கக்கூடிய மற்றும் உண்டான சில வஸ்துக்கள் இவைகள் எல்லாம் நாம் ரொம்ப அழகாக மிகுதமாக நல்லதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நடக்கிறது உண்மையை ஏற்றுக்கொள்ளாதது இது பெருமையின் முதலாவது அடையாளம் ரெண்டாவது மக்களை கேவலமாக நினைக்கிறது முடிவாக மதிக்கிறது பார்த்த இவனா பெருமைகள் அல்லாவுக்கு பணிந்து அவர்கள் ஒரு அல்லாவுடைய வெகுமதியை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் எங்களை கபூர் செய்ய வேண்டும் என்று அல்லா சுபான அவ்வாறே எங்களுக்கும் அல்லாஹ் அந்த அப்பாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிமார்களை போலவே நோன்பை நோற்று நீங்களும் அல்லாஹு எடுத்துல தரம் ஏந்து மன்னிப்பு கேளுங்கள் உங்களால் முடிந்த அனைத்து அமல்களையும் செய்யுங்கள் அசர்மிதமாக திக்குற ஈடுபாடு நோன்பு நோட்ட மாட்டார்கள் அவர்களுக்கு நோன்பு நோட்பது அரசாவுடைய மைதானத்தில் உள்ளவர்களுக்கு மற்றொரு அது அல்லாதவர்களுக்கு அந்த நோன்பு ஒரு முக்கியமான சின்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது யாரெல்லாம் முதல் நாளிலிருந்து மாதத்தினுடன் முதல் பிறகு இருந்து ஒன்பது நாட்கள் நோம்பு நோக்கிறார்களோ பத்தாவது நாள் அவர்கள் அந்த இவர்களுக்கு நன்மாராயம் கூறப்பட்டிருக்கின்றது இதனால தான் ஹசரத் அபு ஹுரேரார் இந்த அரசாவுடைய நோம்பை பற்றி மிகவும் முக்கியமாக வலியுறுத்தினார்கள் அலிஹி வசல்லம் சொன்னா்களோ முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் அவருக்கு நன்மைகளை எழுதுகிறான் மேலும் யாரெல்லாம் நோன்பு நோட்டாத முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ இவர்களுடைய அளவுக்கு இந்த நோம்பு மனிதனுக்கு பாவல்கள் மன்னிக்கப்படுவதோடு நன்மைகளும் எழுதப்படுகின்றது என்று கூறினார்கள் அல்லாமல் பதினேழு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நோய்க்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அந்த நோய் ஒரு சோதனையாகவே வந்தது அதில் வெற்றி பெற்றார்கள் அல்லா சுபாடத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கூலி யாருப்பாவுடைய நாளில் நோக்கி நோப்பார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் இன்னும் ஒரு நமக்கு எட்டாவது நாள் நாம் எவ்வளோ சர்வியாவில் இருக்கின்றோம் இன்றைய நாளில் நோன்பு நோட்டக்கூடியவர்களுக்கு அல்லா சுபு அந்த அய்யூப் அலஹிஸ் அவர்களுக்கு கொடுத்த கூலியை கொடுப்பான் மேலும் அவர்களுக்கு கொடுத்த கூலியை அரப்பாவுடைய நாளில் நோன்பு நோட்பவர்களுக்கு கொடுப்பான் என்று மற்றொரு ரிவாயத்திலையும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாம் இந்த நாட்களில் நோன்பை மிகவும் சிந்தனையை வைத்து அதனை பக்குவமாக நோட்ட வேண்டும் ார்களோ வயசு இந்த நோம்பு நோட்டவரை தியாமசு நாளன்று எழுபது நாயிரம் மலாய்க்காமுடைய நாளில் நோம்பு நோட்டுவரை எழுபது நாயிரம் மலாய்த்தா மார்கள் அப்படியே அழைத்து செல்வார்கள் மைதானத்துக்கு சந்தர்ப்பின் பாதை அமைக்கப்பட்டு அவருடைய வாகனத்தில் ஏறி சோனத்தின் பால் சென்று கொண்டிருப்பார்கள் அந்த நேரம் எழுபது மலாய்டும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டு அந்த மிருகம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் புதிய நன்மாராயங்களை சொல்லிக் இருப்பார் அவர் அந்த சுபசோபனத்துடன் சோனத்திலே நுழைந்து கொள்வார் ஏற்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்டைகளில் ஈடுபட வேண்டும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறினார்கள் இந்த அதாவது பத்து என்றால் ஒன்பது நாட்கள் நாங்கள் நோம்பு நோட்ட வேண்டும் என்று கிடையாது என்று இந்த முறையில யாரு இந்த பத்து நாட்களில் அவருக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஆயிரம் நாட்கள் நோன்பு நோற்ற கூலியை அவர்கள் அவர்களுக்கு பத்தாயிரம் நாட்கள் நோன்பு நோற்ற நன்மை அல்லா சுபன் வழங்குறார் மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் ான் இதான அதிகமானவர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறார் அது அரசாவில் இருக்கக்கூடிய மட்டும் அல்ல அங்க அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நோக்கி நோற்றவர்களாக அல்லாது நன்றாடக்கூடியவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் இந்த விரித்து விடுகின்ற விடுதலையில் செய்கின்ற எந்த சேவையை கேட்டாலும் அந்த அரசாவுடைய நாளில அல்லா நிறைவேற்றுவர் இதனால் யார் உங்களுடைய விடுமை தளத்தை நீக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அந்த அரப்பாவுடைய நாளில் ஒதுக்குங்கள் சென்று அடைந்தார்கள் அரப்பாவுடைய ஹசரத் ஹசுல்லா நொஹர்ல இருந்து அமல்களை ஆரம்பித்தார்கள் அந்த நொஹர்ல இருந்து நபி சொல்லி வசல்லம் அவர்கள் வணக்கங்களை புரிந்து கரத்தை ஏங்கினார்கள் எல்லா அன்று வெிம்பிஸ்தலிபாவுக்கு முஸ்தலிபாவுலையும் அல்லாஹ் ஏறி இருக்கிறதை போல வழி அறிவித்ததை போன்ற அமல்களை செய்தார்கள் அங்கேயும் கையழு நபி சவல்லி வசல்லம் அவர்கள் சற்று அவர்கள் சந்திரனை போன்றுல்லோடு இருந்தீர்கள் இப்பொழுது மிகவும் பிரகாசமாக காட்சளிக்கின்றோடு இருக்கிறவர்களே என்ன ஆனந்தம் சொன்னுடைய பொது மன்னிப்பு பதில் அளிக்க இல்ல நான் திருப்தி அடையல அவர்களையும் மன்னியா அல்லா என்று மன்றாடி கொண்டே இருந்தேன் அல்லாஹ் எனக்கு வசை அறிக்கிவிட்டான் பொதுவான மன்னிப்பு நேரங்களை வீணாக்காமல் ஹராமான காட்சியலை பார்க்காமல் பயணங்களை மேற்கொள்ளாமல் அந்த நாள் தியாகத்தின் உடைய நாளை ஞாபகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அங்கும் அல்லா மாபெரும் அமலை வைத்திருக்கிறான் கூலி கொடுக்கவுக்கு கற்களை எரிந்தார்கள் கல் எறிந்துவிட்டு மீண்டும் தன்னுடைய கூடாரத்துக்கு வந்து முதல் முதலாவது செய்த அமல் தான் அல்லாவுடைய ஏவல் படி நாக்கள் கௌசர் நபி உங்களுக்கு நாம் யாருக்கும் கொடுக்காத அதிகமான நலவுகளை தந்திருக்கின்றோம் ஏனைய நபிமார்களுக்கு உங்களுடைய அந்தஸ்துக்கு சமீபத்திலும் வர முடியாத அளவுக்கு பௌசர் என்ற அதிகமான நலவுகளை தந்திருக்கிறோம் ஒரு தப்சீர் கௌசர் என்றால் அதிகமான அப்படிகள் மற்றும் ஒரு தப்சீர் அந்த நீர் தடாக நாளை மறுமையிலே உங்களுக்கு தருவோம் அதிலிருந்து உண்மத்துக்கு நீர் புதுக்கிடுவீர்கள் யாரெல்லாம் அருந்துவார்களோ சோனம் தூகும் வரைக்கும் அவர்களுக்கு தாகம் ஏற்பட இப்படியான நலவுகளை கொண்டு உங்களை நாம் சிறப்பித்து இருக்கின்றோம் நன்றி செலுத்தும் முகமாக உங்களுடைய ரபுக்காக விட்டு மேற்கொள்ளை அறுத்து விடுங்கள் ஒட்டகைகளை அல்லா சுபா மாப்பெரும் சின்னங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான் மற்றும் யார் சின்னங்களை மேன்மைப்படுத்துவார்களோ கண்ணியப்படுத்துவார்களோ அதனை உள்ளத்துக்கு எடுத்து செய்வார்களோ அவர்கள் தான் அவருடைய இதயத்தில் தான் அதனுடைய ரத்தங்கள் உண்டயயங்கள் அங்க அங்கே விழுந்துட்ட நமக்கு வேற தொல்லைகள் சிலர்கள் காரணம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அல்லாவை உனக்கு முடிந்த அளவு பயப்படு உனக்கு அவனை பயப்படுவதற்கு முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது மறைமுகமான உதவிகளை செய்வான் அதனால காரணம் கூறி இதுல இருந்து விலகிவிடாது இந்த உலகையா கொடுக்கிறதுக்கு வசதி பெற்றிருந்தும் கூட அவர் கொடுக்கவில்லையோ எங்களுடைய பிறநாள் கொள்கைக்கு வரக்கூடாது என்று ரசீர்லாஹி சல்லாஹ்லாம் படுத்திருக்கின்றார்கள் எனவே ஒரு ஆற்றை கொடுக்க முடியும் என்றால் தாராளமாக கொடுங்கள் ஏழு பேர் சேர்ந்து நாட்டுக்கோ ஊட்டகத்துக்கோ பங்குதாரர்களாக ஆகுவதை விடவும் அவர்கள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஆடுகளை கொடுத்தார்கள் சந்தர்ப்பத்தில் நூறு ஒட்டங்களை ரசூல் சல்லாஹ்லாம் அவர்களுக்கு அரு அவர்கள் அறுத்தார்கள் அதில் அறுபத்தி மூணு தன்னுடைய கையினாலையை அறுத்த ரசூலுல்லா ஏனே முப்பத்தி ஏழு அறுப்பதற்காக கொடுத்தார்கள் நபி சொல்லுவாசல்ல எங்கள் உண்மத்தில் ஆகும் வசதி அற்றவர்களுக்கு அறுக்கிறேன் என்றும் சில ஆடுகளை அறுத்தியிருக்கின்றார்கள் மேலும் ஹசரத் அறி அல்லா கலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் சொல்லும் விதத்தை பாருங்கள் ார்கள் ர ஆடுகள்ண்மையாக இருந்தது அதனுடைய கழுத்துக்கு கீழாக கொஞ்சம் கருநிறம் இருந்தது அதிலே ரோமங்கள் அதிகமாக இருந்தது அப்படியான ஆற்றை நபிசலாக அதை மோர்கள் அறுத்தார்கள் ஒரு காலை பூமிக்கு ஊண்டி அடுத்தத்துக்கு சால வைத்தார்கள் இதற்காக வேண்டிய ரசா நிறுத்திக் கொண்டு அறுத்தார்கள் என்ற வன்செயலை உணர்த்துவதில்லை மாற்றமான இந்த முறையில் அறுப்பது ஒரு சுண்ணத் திருப்பி அழகி வசம் அவர்கள் இந்த உலகியாவை மிகவும் மதித்திருக்கின்றார்கள் அதனை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நான் இந்த நாள்களை செய்வத எங்களுக்கு நோன்பு நிச்சயமாக ஒரு நோக்கதான சுன்னதாஹர்することは அதிகமான நന്മகளை அளி வழங்க கூடியது என்கிறதலே இருக்கு ന്യാகோம் வெய்து கொள்ள வேண்டும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மின் அய்யாமின் யதஅബ്து فيه الله அல்லாஹ் சுப்ஹானு வதஆலா வணங்கடட கூடிய நாட்களில் அஹப் ப இலைஹி மின் அஷ்ரி யௌமில் ஹஜ்ஜா அல்லாவுக்கு விருப்பமான எந்த நாளும் இல்ல இந்த துல்ஹுடைய பத்து நாட்களை விட உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கின்றது ரமலானுடைய பத்து நாட்கள் சிறந்ததா அல்லது இந்த துல் பத்து நாட்கள் சிறந்ததா ரமலானுடைய அதில் நிலத்துள் கதிரை கூட தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த பத்து நாட்கள் சிறந்ததா அல்லது இந்த துல் பத்து நாட்களா என்ற நேரம் அவர்கள் ஹபீசல் அனைத்தையுமே ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவு வருகின்றார்கள் இரவுகளினுடைய சம்பந்த பொழுது கருத்துகள் சொல்லுகிறார்கள் நாம் இயன்ற அளவு அல்லா இடத்தில் என்றால் கருத்து என்ன நெருக்கம் பெறுங்கள் சிலர் சொல்வார்கள் என்ன இந்த உலகியா என்ன இந்த தவார் அந்நியவர்களும் அவர்களுடைய ஆலயங்களை அந்த செய்கிறார்கள் அதாவது சுத்தி வருகிறார்கள் மேலும் அவர்களும் அவர்களுடைய தெய்வங்களுக்காக பலியிடுகிறார்கள் ரத்தம் ஓட்டுகிறார்கள் அவர்களும் ஓடுகிறார்கள் என்றெல்லாம் இந்த போட்டு செயல்படுத்துவதற்கு அல்ல இது தியாகத்தினுடைய சின்னமாக விளங்கியது இதனை தியானத்தினால் வரைக்கும் அல்லாஹ் விரும்புகின்றான் இதனால் இந்த சின்னங்களை உயிர்ப்பிக்கிறதோடு விடயத்தில் கவனமாக நிறுத்த வேண்டும் சில மாளிகை மாளிகைகள் இருக்கிறது அது என்றும் சொன்ன மாளிகை சொந்தக்காரன் தான் அரப்பாவுடைய நாளில நோம்பு நோக்கவன் ான்பல் அவரு அரசாவுடைய நாளின் நோன்பை நோற்று நோன்பு திருத்த கூடிய நேரத்தில் தண்ணீரை குடித்த உடனே இஷ்டி ஜசதி அவருக்காக அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடி நரம்புகளும் பாவ மன்னிப்பு அல்லாவிடத்திலே வேண்டுகிறது யாழ்லா இவளை மன்னிப்பாயாக நாளில் பாதுகாத்துக் கொள்வார்கள் ஹராமான சினிமா பார்க்காமல் ஹராமான காட்சிகளை பார்க்காமல் ஹராமான கீதத்தை கேட்காமல் மட்டுமல்ல தடுக்கப்பட்ட விஜயங்களை பேசாமல் அரசா நாளை நமக்கு வரப்போடு கண்ணியமாகறாக்ரிய அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார் இவ்வளவு நன்மைகள் தெளிவான சகோதரர்களே உள்ளத்துல வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் ஸ்ரீதேவிகள் இதனுடைய சந்தர்ப்பங்களை ஞாபகமும் வைத்து குடும்பத்துக்கும் இவைகளை ஏறி சமூகத்தையும் இவைகளுக்கு பழக்கப்படுத்தி இன்றைக்கு நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வும் இந்த அமல்களை கொண்டுத்தான் சாதிக்க முடியும் இதனை நாளில் நிச்சயமாடக் கூடாது நாளையிலும் அது அந்த மைதானத்தில் இருந்தாலும் சரிதான் வேறு அவர்களுடைய ஊர்களில் இருந்தாலும் சரிதான் ஒரு அணு ஈமான் உள்ளத்தில் இருந்தாலும் கூட இல்லாத நிலைமையில யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த நாளில் மாறிவிடுவார்கள் இந்த நேரம் சஹாபி கேட்டார் யார் சொல்லலாம் ஆன்மத்தின் ாயம்டையானத்தை உதி அவ அணுவளவு அவர் இருக்கும் என்றால் ஈமான் அவர்களை மன்னிப்பான் அவர்கள் அரசாளுடைய மாலையில மிகவும் மன்றாடி இருக்கின்றார்கள் நாமும் எங்களுடைய குடும்பத்துக்கு மனை மக்களுக்கு இன்றைக்கு சிந்தனையாற்றி இருக்கின்றார்கள் அவர்களுடைய பராப்புகள் எல்லாம் திசை திருப்பட்டு பிள்ளைகள் வணக்க வழிபாடுகளுடைய குடும்பத்தோட சூழ பாக்கத்தை நாம் அனைவரும் அல்லா அழுத்தல அழுது கேட்கக்கூடிய நாள் தான் அந்த நாள் என்கிறதை உள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்மாயில் அலி அவர்களை அறுத்து பணியிடுவதற்கு இப்ராிம் அலிந்தது ஒரு பனைய வரலாறு என்றாலும் கடிவான சகோதரர்களை ஞாபகத்துல வைத்துக் வேண்டும் அவர்கள் அறுப்பதற்கு முன் தன்னுடைய மகனே எது ரொம்ப விருப்பமானதாக இருக்கிறதோ அது அல்லாவுடைய பாதியில கொடுக்கப்பட வேண்டும் தான் அல்லாவுடைய விருப்பம் உங்களுக்கும் ஏற்பாடுகளை சொல் செய்வான் அண்ணா செஞ்ச ஏற்பாடு தான் அவ்வளவு அரை அறுக்க முயன்றும் கூட ஜிப்ரல் அலை வருகிறார்கள் அறுக்கிறதுக்கு உதவி செய்யவா என்ற அளவுக்கு அதாவது அறுக்காமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யலாம் என்ற அளவுக்கு கேட்கிறார்கள் சொன்னார்கள் நான் காற்றில் போய்கொண்டு இருந்தேன் நெருப்பு குண்டத்துல விழுறதுக்கு அந்த நேரம் வந்த உதவி செய்யல உதவி பெறல்கள் இந்த விடயத்துக்காக அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவேன் என்று முழு படத்தை உபயோகித்தார்கள் என்றாலும் அறுத்த முடியல இருதர சொர்க்கத்திலிருந்து ஆடு வகப்பட்டது அது நாலாயிரம் ஆண்டுகளாக இஸ்மாயில் அலிசலாம் அவர்களுக்கு அர்ப்பணமாக வளர்க்கே என்று சந்தோஷம் அடைய வேண்டிய நேரம் அருக்கதை விட்டு பாதுகாக்கப்பட்ட நேரத்துல நீங்க அழுங்களா எம்பிக்கை எப்படி நான் முடியாமல் இருக்க முடியும் என்னுடைய ஹபீப் அல்லா சுபானு என்னை சமீபமாவதை தூரமாக்கிவிட்டானே நான் வலம் வளம் என்னை அவன் அதாவது என்னை அறுப்பதற்கு அவன் கபூல் செய்யவில்லை இதனாலே நான் அணுகிறேன் என்ற அளவுக்கு அவருடைய உறுதியாக இருந்தது அந்த உங்களுடைய பொறுமையின் காரணமாக அல்லா உங்களுக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஒரு لا تعجب أحدا من أمت محمد صلى الله عليه وسلم أولا تتعطى دعا فانج حضرت جبريل عليه السلام صلت حضرت ابراهيم عليه السلام ايكو كلفت سندرفتل تتعطى دعا الله واتور دعا نيك تتعطى نجيان ترويل أولا تتعطى دعا يا الله محمد صلى الله عليه وسلم أرهد أمت يعني ورحم مندكو دعا கேப்பார்கள் யார சூழல்லா இது என்னஹை இது என்ன தியாகம் நீங்க செய்யறீங்க என்ன குர்பான் செய்யறீங்க இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தை உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைத் என்பார்கள் எனவே இப்ராஹிம் அலைக்கும் அவர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பையும் அல்லாஹ் வர்ணித்து இருக்கின்றான் இப்பொழுது ஹசரத் இஸ்மாயில் அலை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற மூன்று படவை சொல்ல ஹசரத் நாளில் அதிகமான தீர்களை சொல்வார்களோ அவர்களுடைய பாவல்கள் மன்னிக்கப்படும் அதனை அடுத்து ஐயா முத்தீக் அதாவது பெருநாளை அடைத்து பதினொன்று பதிமூன்று பதினாலு என்ற மூன்று நாட்கள் தொலைகைகளுக்கு பின்னாலும் தான் ஜனாதா தொலைகைக்கு பின்னாலும் தான் வரலாற்ற தொழுகைகளுக்கு பின்னாலும் அபரிமிதமாக தக்பீர்களை சொல்லுங்கள் இது அல்லாவுடைய சின்னம் இதனை ஜன்மியப்படுத்துங்கள் உங்களுடைய பால்கள் மன்னிக்கப்படும் என்று மறிக்கக்கூடிய நாளையில அவருடைய இருக்கும் என்று நபிசல்லி அபி சதாசமயத்து மரத்தன் முன்னூறு தடவை பெருநாள் உடைய தொழுகைக்கு முன்னால அவரை ஓதிவிட்டு பெருநாள் தொகுதன் பிறகு அந்த முன்னூறு பிரகாசம் இவருடைய கபருக்குள்ள வந்துவிடும் என்றும் அருணை நாயன் சொல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான விடயங்கள் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அத்துடனே நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் யாரு பெருநாள் அன்று அல்லா நானூறுகளை திருமணம் முடித்து வைப்பான் அது மட்டுமில்ல நானூறு அடிமைர்களை அவருக்காகவே நட்டப்படும் இந்த ஹதீசை அனஸ் வரையில் அவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீசை கேள்விப்பட்ட நாள் கொடுத்துல இருந்து கேள்விப்பட்டதுல இருந்து இந்த அம்மலை விட்டதே கிடையாது சகோதரர்களே இவ்வாறாக ஏராளமான நன்மைகள் பொதிந்த ஒரு நாள் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதாவது இன்றைக்குமார்கள் அமல்களோட இருப்பாங்க இன்றைக்கு முடித்துக்கொண்டு காலையில் அரப்பாவுக்கு செல்லுவாங்க அது மாலையிலேயே அவர்களை அரபாவுக்கு ஓட்டிச் செல்லும் வழக்கமும் இருக்கின்றது எனவே இப்படியான ஒரு அல்லாவிடத்தில் தன்னிடத்தில் எதுவும் இல்லை நீ தான் பெரியவன் என்று பரம் ச அல்லா இடத்தில் எங்களுடைய ஒருஷ்டிகளாக அவர்கள் போயிருக்கிறார்கள் எனவே இந்த பாக்கியங்களை அல்லா நமக்கும் தரோனும் இதனுடைய ஆசை யாரும் உள்ளத்துல வரவில்லையோ அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்கிறதும் கூறப்பட்டிருக்கின்றது எனவே அல்லாஹ் இதை போன்ற நம்மை பாதுகாக்க அருள் புரிய அவனுடைய நாட்களில் சீரான முறைகளை அறிந்து அவைகளை நல்ல முறையில் தேடி பாதுகாத்து ஆண்களை செய்யும் பாக்கியத்தை நமக்கும் தந்த நன்மங்கள் அதன் உடையவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அவைகளை குறைவின்றி நமக்கு நாட்டின் நிலைமைகளை உயிர்களை காப்பாற்றுவாயாக பொருள்களை பாதுகாப்பாயாக முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் அனைவர்களுடைய உடமைகளையும் அவர்களுடைய மனை மக்கள் பிள்ளைகளையும் யாரு பாதுகாக்க ஹாஜிமார்கள் இன்று அறப்பாவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இங்கே மின்பர் மேடையில் முன்னிடத்தில் நான் கேட்கும் துவாவை கபுள் செய்வாயாக எங்களை பொருந்து கொள்வாயாக நல்லதாக ஆக்குவாயாக வாக்கருதாவான